பாடம் இருநூற்றி முப்பத்தி ஏழு அடிமைகளுக்கு உபகாரம் செய்வதன் சிறப்புங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் உறவினர்களிடமும் அனாதைகளிடமும் ஏழைகளிடமும் உறவினரான பக்கத்து வீட்டாரிடமும் நெருங்கிய வீட்டாரிடமும் நெருங்கிய நண்பர்களிடமும் வழிபோக்கரிடமும் உங்கள் வழக்கரங்கள் உரிமை கொண்ட அடிமைகளிடமும் நீங்கள் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம்